प्रपन्न तोत्र कृष्णाय दुहे कर्मयः पश्येत ிாத்தயத்த कर्मकृत। भगवान श्री மனுஷியுவன்ீகர் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி அவன் நன்றாக தன்னை தத்துவ ஞானத்தோடு இணைத்து அவன் ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான அனைத்து செயல்களையும் செய்து முடித்தவன் ஆன்மீக வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் கர்மணி அகர்ம எஃப் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ இது கொஞ்சம் புரியறது கடினம் அதனால் நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க அதாவது ஞானியின் கர்மத்தில் ஞானியின் அகர்மஸ்வரூபமான ஆத்ம தத்துவ ஜானத்தை எவன் அறிகிறானோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது ஞானி வெளியில் கர்மம் பண்ணுறார் ஆனால் இந்த கர்மம் பண்ணுறது நான் இல்லை இந்த உடம்பு மனசில் இருக்கக்கூடிய நிழல் உணர்வு செயல் புரிகிறது அதாவது ஆத்மா இல்லை அனாத்மா பிரதிபிம்ப சைதன்யம் அதுதான் கர்மா பண்ணுறது சிதாபாசந்தான் கர்மா பண்ணுறார் சித்தாகிய நான் கர்மம் பண்ணுறது இந்த உடம்பு தான் பண்றது அதாவது கர்மத்தில் ஞானியினுடையன்னு சேர்த்தேனா அது புரியும் சரியா ஞானியினுடைய கர்மத்தில் ஞானியினுடைய அகர்ம ஆத்ம ஜானம்னு புரிஞ்சுக்கணும் அகர்மம்ங்கிற சொல்லுக்கு இந்த வார்த்தையை போட்டுக்கணும் அகர்ம ஆத்ம ஜானம் ஆத்மாவுக்கு கர்மா கிடையாது நிர்வீகாரமா இருக்கிறதுனால மாறாத தன்மை உடையதுனால ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை ஆகினாலும் அகர்மம்ங்கிற சொல்லுக்கு இங்க என்ன புரிஞ்சுக்கணும்ட்டா ஆத்ம ஜானம் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தை தான் அகர்மம்னு சொல்றோம் யார் ஒருத்தன் ஞானியோட கர்மத்தில் ஞானியினுடைய ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தை பார்க்கிறானோ அப்படின்னு போட்டுக்கணும் அதே மாதிரி அடுத்தது அகர்மணிச்ச கர்ம அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ ஒருத்தன் தான் ஒருத்தன்தான் இதை புரிஞ்சுக்கிறான் அகர்மணின்னு சொன்னால் அதில் எப்படி போட்டுக்கணும்னு கேட்டால் அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில் அக்ஞானி என்ன சொல்கிறான் கர்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கான் ஆனால் மனசுக்குள்ளே அவனுக்கு ஆத்ம ஜானம் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் கிடையாது சும்மா இருக்கேங்கிறான் ஆத்மா சும்மாவும் இருக்கிறதில்ல காரியமும் பண்ணுறதில்லை சும்மா இருக்கிற தன்மை காரியம் பண்ணுற தன்மை இதற்கு அப்பாற்பட்டது ஆத்ம தத்துவம் ஆகவே ஆத்மாவில் சும்மா இருக்கிற தன்மை செயல் புரிகிற தன்மைங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறோம் தூய ஆத்மாவில் அஜ்ஞானி பார்க்குறதுக்கு சும்மா இருக்கான் வேலை செய்யாமல் ஆனால் அவனுக்குள்ள வேலை செய்யக்கூடிய தன்மையுடைய அஜ்ஞானம் இருக்குது ஆகவே அஜ்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறானோ கர்மம்னா என்ன கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம் உள்ளே இருக்குது இந்த இடத்துல கர்மான்னா கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம் அக்ஞானியினுடைய செயலின்மையில் செயலுக்கான காரணமாகிய அஜானம் இருக்கிறது இதை யார் புரிஞ்சுக்கிறானோன்னு அர்த்தம் இது ஹோல் சாஸ்திரம் நல்லா புரிஞ்சாதான் இந்த ஸ்லோகமே புரியும் பகவத்கீதையில் கடினமான நாலு ஸ்லோகங்களில் இதுவும் ஒன்று நான் பொதுவாக சொல்லிவிடுறேன் சுருக்கமாக நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த கருத்தை பார்க்குறதுனால சுருக்கமாக சொல்கிறேன் ஞானியினுடைய கர்மத்தில் அகர்மமாகிய ஆத்ம ஜானத்தை எவன் அறிகிறானோ அக்ஞானியினுடைய அகர்மத்தில் கர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம் இருப்பதை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி விவேகி இவனை பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஆனால் இருக்கு அகர்த்தாங்கிற ஞானம் இருக்கு இன்னொருத்தனை பார்த்தா சும்மா இருக்கான் ஆனால் கர்மத்துக்கான வித அஜ்யானம் மனசுக்குள்ளே இருக்கு அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது ஆக இந்த விவேகம் கர்ம அகர்ம விவேகம் எவனுக்கு இருக்கோ அவன் வந்து புத்திசாலி ரொம்ப நுண்ணறிவு படைத்தவன் அர்த்தம் ரொம்ப அந்த சூக்மமான இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கான் மனுஷேஷு சகா புத்திமான் எத்தனையோ மனுஷ மனிதர்கள் இருக்காங்க எல்லா மனிதர்களுக்கும் புத்தி இருக்குது ஆனால் இவன் ஒருத்தன்தான் புத்தியை நன்றாக உபயோகப்படுத்தி புரிஞ்சின்றவான் ஆகையினால இவன் புத்திமான் அது மாத்திரமில்லை யுக்தா அந்த ஞானத்தில் அவனுக்கு நிஷ்டை இருக்குது பரிபூர்ணமான உறுதி இருக்குது அது மாத்திரம் இல்லை கிருஷ்ண கர்ம கருது இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த செயலும் செய்ய இந்த உண்மையை புரிஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையில அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நிறைவு வந்துவிடுறது ஆஹா இனிமேல் இதுக்கு மேல நிறைவு அடைவதற்கு ஒன்றும் இல்லை ஆக நிறைவு தத்துவத்தை உணர்ந்ததால் அவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா செயல்களும் முடிஞ்சாச்சு அவன் கர்மயோகம் பண்ணியாச்சு உபாசனை பண்ணியாச்சு சிரவண மனண நிதித்தியாசனங்கள் பண்ணி தத்துவத்தை புரிஞ்சுடாச்சு அவன் ஜீவன் முக்தன் ஸ்தித பிரஜன் என்றெல்லாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்